ஏழு அறிவிக்கின்றார்கள் ஒருவர் மக்களை அவர்கள் பருவ வயதை அடையும் நல்ல விதமாக பராமரித்தால் அவரும் மறுமையில் இவ்வாறு வருவோம் என நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போது தன் இரண்டு விரல்களை இணைந்து கூறினார்கள்